الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبینا محمد وعلى آله واصحابه اجمعین. اما بعد பெயரை சொல்லி இந்த ஆரம்பம் செய்கிறேன் வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை அஞ்சு பயந்து தக்வாவுடன் நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியர் செயல்படுகிறேன் அல்லாவுடைய நல்லடிகாரிகளே அல்லாஹு தாலா மனிதர்களை பல நிலைகளில் படைத்திருக்கிறான் சிலரை அல்லாஹு தாலா பெரிய குடும்பங்களிலும் சிலரை சாதாரண குடும்பங்களிலும் பலரையும் பல ஊர்களிலும் அதுபோல சிலருக்கு பலத்தையும் கொடுத்து சிலரை பலகினர்களாக படைத்திருக்கிறான் சிலருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான் இன்னும் சிலரை நோயுள்ளவர்களாக படைத்திருக்கிறான் சிலருக்கு அழகை கொடுத்திருக்கிறான் சிலர் அழகு குறைந்தவர்களாக இருக்கிறார்கள் இப்படி பல வகையிலும் அல்லா காலா மனிதர்களுக்கிடையிலே வித்தியாசத்தை வைத்திருக்கிறான் கண்ணியமானவர்களே இந்த வெளிப்படையான வித்தியாசங்கள் எதுவும் மனிதனை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டியோ அல்லது கேவலப்படுத்துவதற்காக வேண்டியோ உருவாக்கப்பட்டவைகள் அல்ல யாருக்கு எந்த நிலை கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த நிலைகளில் வைத்து அவர்கள் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வெளிப்படையான இந்த வித்தியாசங்களை வைத்து யாரும் தன்னை மற்றவர்களை விட நான் சிறந்தவன் என்று மற்றவர்களை விட நான் உயர்ந்தவன் மற்றவர்கள் என்னை விட தாழ்ந்தவர்கள் என்று நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக உலகத்தில் செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள் செல்வம் இல்லாதவர்களை பார்த்து இவர்கள் தாழ்ந்தவர்கள் நாங்கள் உயர்ந்தவர்கள் நான் சிறந்தவன் அழகு அழகு இல்லாதவர்களை பார்த்து அவர்கள் தாழ்ந்தவர்கள் நாங்கள் உயர்ந்தவர்கள் பலசாரிகள் வரைகினர்களை பார்த்து அவர்கள் தாழ்ந்தவர்கள் நாங்கள் சிறந்தவர்கள் என்று நினைத்துவிடக் என்பதற்காக குரானில் இஸ்லாம் அவர்களை படைத்து ரூ ஊதிய மலக்குமார்கள் சஜிதாவில் விழுந்து விடுங்கள் எல்லாரும் சஜிதா செய்தார்கள் ஆனால் அந்த இபிலிஸ் மாத்திரம் நான் சஜிதா செய்ய மாட்டேன் என்று சொன்னான் அதற்கு அவன் அவரே காரணம் சொல்கிறான் நான் ஏன் அவனுக்கு சஜிதா செய்ய மாட்டேன் என்றால் நான் அவரை விட சிறந்தவன் வெளிப்படையான வித்தியாசத்தை வைத்து அவனே அந்த முடிவை எடுத்தான் கண்ணியமான வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு ஆணில் ஒரு இடத்தில் அல்ல பல இடங்களில் இந்த சம்பவத்தை அல்லா திரும்ப திரும்ப சொல்கிறான் பல இடங்களிலும் அவனுடைய வார்த்தையை எல்லாம் மீட்டு மீட்டி சொல்கிறான் சில இடங்களில் இப்ளி பெருமைத்துவிட்டான் என்று சொல்கிறான் இன்னும் சில இடங்களில் சொன்னான் அவரை விட நான் சிறந்தவன் என்று சொல்லிவிட்டான் இந்த வார்த்தையை பல இடங்களில் அல்லாஹு தாலா சொல்லி இருக்கிறான் முதல் முதலாக அல்லாவுக்கு மாறு செய்யப்பட்ட பாவம் என்றால் இதுதான் அவனை விட நான் சிறந்தவன் கண்ணியமானவர்களே இந்த நோய் இது நோயாக இருக்கிறது ஒரு மனிதன் எந்த பாவமும் செய்யல அவன் அவனிடத்தில் அவன் கெட்டவனாக ஒன்று மட்டுமே போதும் என்னவென்றால் முஸ்லிமான ஒரு சகோதரரை தாழ்ந்தவனாக பார்ப்பது இந்த ஒரு பாவம் மட்டும் அவனிடத்திலே இருந்தால் அவனுக்கு கெடுதிகள் வருவதற்கு அவன் கெட்டவனாக ஆகுவதற்கு அது ஒன்று மட்டுமே போதும் என்று சொன்னார்கள் கண்ணியமானவர்களே ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் பணி உள்ளவனாக இருப்பான் மக்களில் யாரை கண்டாலும் எங்களை விட இவர்கள் சிறந்தவர்கள் என்ற எண்ணத்துடன் அவர்களை பார்ப்பதுதான் ஒரு முஸ்லீமுடைய பண்பாக இருக்கிறது எந்த வெளிப்படையான இந்த வித்தியாசங்கள் வெளிப்படையாக நமக்கு கிடைத்திருக்கிற இந்த செல்வங்களை வைத்து நாங்கள் உயர்ந்தவர்களாக ஆகிவிட முடியாது கண்ணியமானவர்களே மனிதர்கள் யாராக எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை நம்மை விட சிறந்தவர்களாக பார்ப்போம் ஹக்கீம் அஷ்ரஃப் அலி ரஹிமகுல்லா அவர்கள் ஒரு தடவை மிக பெரும் ஷேகாக இருந்தவர்கள் பல நூறு பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் அவர்களுடைய சபைகளில் இருந்து அவர்களுடைய பேச்சுகளை கேட்டு வாழ்க்கையை மாற்றிக் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் சொல்கிறார்கள் எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு முன்னால் பேசுவதற்காக நான் நிற்கிறேனோ மக்களை பார்க்கும் பொழுது எல்லா முகங்களும் என்னுடைய முகத்தை விட நல்ல முகமாக எனக்கு தெரிகின்றன நான் தான் அந்த இடத்துல மிக கெட்டவனாக எனக்கு தெரிகிறேன் என்று சொல்கிறார்கள் கண்ணியமானவர்களே இந்த மனிதர்களோ என்றால் அதற்கு பின்னால இருக்கிற ரகசியம் இதுதான் அவர்கள் தங்களை சிறியவர்களாக நினைத்தார்கள் மனிதர்களுடைய உள்ளங்களிலே அல்ல அவர்களை பற்றிய பெருந்தன்மையை ஏற்படுத்தி விட்டான் மக்கள் எல்லோரும் அவர்களை பெரியவர்களாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு மலர் இருக்கிறார் அபிசல்லாஹ் வாலேஹி வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த மலக்கு ஒரே ஒரு வேலைதான் யாரெல்லாம் பெருமையாக நெஞ்சை முன்னுக்கு போட்டு கொண்டு நடக்கிறார்களோ பெருமையாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய நெற்றி ரோமத்தை பிடித்து அந்த மலக்கு அவர்களுடைய தலையே தாழ்த்தி விடுகிறார் நீ இழிவாயே போய்விடு என்று சொல்லிவிடுகிறார் யாராவது மனிதர்களுடன் பணிவாக தாழ்மையாக நடக்கும் பொழுது அந்த மனிதர் அவருடைய முன்னெற்றி ரோமத்தை பிடித்து தலையை உயர்த்தி விடுகிறார் நீ கௌரவமாக இரு மக்களுடைய உள்ளங்களில் எல்லாம் அவரை பற்றிய கௌரவம் ஏற்பட்டு விடுகிறது கண்ணியமானவர்களே யார் தங்களை சிறியவர்களாக நினைக்கிறார்களோ அவர்கள்தான் பெரியார்களாக மாறுகிறார்கள் யார் தங்களை பெரியவர்களாக நினைக்கிறார்களோ அவர்கள்தான் சமூகத்தில் கேவலம் அடைந்து போய்விடுகிறார்கள் அபிஹி தல்லும் அவர்களுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள் உண்மையில் பெருமைக்கு பெருமையாக நடக்க தகுதியானவர்கள் ஆனால் எவ்வளவு பணி உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் அனத்து ரபி அல்லாஹர்கள் சிறுவராக இருந்தவர்கள் நபி அவர்களுடைய காலத்தில் சொல்கிறார்கள் உலகத்தில் நபி அவர்களை விடவும் எங்களுக்கு விருப்பத்துக்குரியவர்கள் மரியாதைக்குரியவர்கள் வேறு யாரும் இருக்கவில்லை ஆனாலும் நாங்கள் ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது நபிஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் அங்கே வந்தால் அவர்களுக்காக நாங்கள் யாரும் எி மாட்டோம் ஏன் எலும்பி நிற்க மாட்டோம் என்றால் நாங்கள் அறிந்து வைத்திருந்தோம் அவர்கள் வரும்பொழுது அவர்களுக்காக எழுந்து நின்றால் அவர்கள் அதை நெருக்கிறார்கள் என்பதை அறிந்து வைத்திருந்தோம் நாம் நமக்கு எதுவுமே கிடையாது நாங்கள் இழிவானவர்கள் பாவம் செய்தவர்கள் அப்படி இருந்தும் கூட நாங்கள் எங்காவது சென்று விட்டால் நாம் நினைக்கிறோம் நம்மளை வரவேற்பதற்காக நாலு பேர் எழுந்து வர வேண்டும் அப்படி இல்லையா அவர்களுடைய பங்கனுக்கு இதுக்கு பின்னால நாங்க போக மாட்டோம் எங்களை கணக்கெடுக்கல்ல என்று சொல்லிவிடுகிறோம் கண்ணியமானவர்களே இந்த எதிர்பார்ப்புகளுக்கு பின்னால் நமக்கு என்ன இருக்கிறது சிலரை எப்பொழுதும் நாங்கள் தாழ்ந்த கண்ணை கொண்டே பார்க்கிறோம் அவர்களை விட நாங்கள் சிறந்தவர்கள் இவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சமூகத்துல ஒரு சாரார எப்பொழுதும் நாங்கள் தாழ்ந்த கண்ணை கொண்டே பார்க்கிறோம் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது சிலரை பார்க்கும்போது நாங்கள் நினைக்கிறோம் இவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடாது அவர்கள் தான் எங்களுக்கு நாங்கள் என்னுடைய வீட்டுக்கு அவர் வர வேண்டும் அவருக்கு நான் கோல் எடுக்க அவருக்கு தேவை என்றால் அவர் எனக்கு கோல் எடுக்க வேண்டும் நான் அவருக்கு பேசினால் எனக்கு மரியாதை குறைந்துவிடும் என்று நினைக்கிறோம் இதுதான் நினைத்தானே அவரை விட நான் சேர்ந்தவர் என்று அந்த எண்ணம் தான் நமக்கு வந்திருக்கிறது நபி வாலு அவர்களை பற்றி ரீதியான அவர்களுடைய யாராவது வந்து கை கொடுத்து அவர்களுக்கு முசாஃபகா செய்தால் முசாபகா செய்த மனிதர் அவராகவே அந்த கைகளை எடுத்துக் வரைக்கும் நபி அவர்கள் தன்னுடைய கையை இழுத்து எடுக்க மாட்டார்கள் இந்த பண்பு எப்பொழுது வரும் முன்னால இருக்கிறவர் என்னை கூட உயர்ந்தவர் மதிப்புக்குரியவர் என்று நினைத்தால்தான் இந்த பங்கு வரும் இல்லை என்றால் சில பொழுது நாங்கள் மதிக்காதவர்கள் எங்களுக்கு கைகளை தந்தால் அரைவாசி கையை கொடுத்து விட்டு கொண்டு நாங்கள் போய்விடுகிறோம் ஏனென்றால் நாம் நினைக்கிறோம் மற்றவர்களுக்கு கொடுப்பது போல முழு கையையும் இவருக்கு கொடுத்து அது நம்ம அந்தஸ்து குறைந்து போய்விடும் அதனால முழு கையையும் கொடுக்க கூடாது முகத்தை பாட்டு தலாம் சொல்லக்கூடாது என்றெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம் அன்பு நபி அலேஹி இஸ்லாம் அவர்கள் எப்படிப்பட்ட பண்புள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் முஸ்லீம் ஷரீஃபில் ஒருவாய் வந்திருக்கிறது நபி அவர்கள் எங்கேயும் போகும் பொழுது தனக்கு பின்னால் ஒருவர் இரண்டு பேர் நடந்து வருவதை நபி அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் பின்னால் யாரும் வரக்கூடாது நம்ம நினைக்கிறோம் நாங்கள் போனால் நமக்கு பின்னாலும் முன்னாலும் ஆட்கள் இருக்க வேண்டும் அவர்கள் எனக்கு பின்னால் யாரும் வரக்கூடாது என்று அவர்கள் அதை வெறுக்கிறார்கள் ஒரு நிபந்தனை போட்டு வைத்திருந்தார்கள் முஸ்லிம்களில் யார் எந்த தவறு செய்தாலும் அதை யாரும் எட்டி வைக்க கூடாது அவர்களை பற்றி என்னிடத்திலே வந்து சொல்லக்கூடாது சொன்னார்கள் தேர்ந்தெரியுமா உங்களுக்கு முன்னால் நான் வரும் பொழுது சுத்தமான உள்ளத்துடன் வர விரும்புகிறேன் யாரை பற்றியும் முகத்தை பார்க்கும் பொழுது இவர் வந்திருக்கிறார் தெரியும் இவர் என்ன செய்துவிட்டு வந்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியும் என்று அசிங்கமான உள்ளத்தோடு நான் யாருடைய முகத்தையும் பார்க்க கூடாது பொறுப்புல இருக்கக்கூடியவர்களுக்கு பாடம் சொல்லி தந்திருக்கிறார்கள் ஒரு பொறுப்புக்கு வந்துவிட்டால் அதிபராகிவிட்டால் மந்திரியாகிவிட்டால் முதலாளியாகிவிட்டால் மேனேஜர் ஆகிவிட்டால் எம்டி ஆகிவிட்டால் நடக்க கூடாது கண்ணியமானவர்களே பல்லாயிரக்கணக்கான சகாபாக்களுக்கு முஸ்லிம்களுக்கு தலைவராக இருந்தவர்கள் சொல்லி வைக்கிறார்கள் யார் என்ன செய்தாலும் அதை என்னிடத்துல வந்து சொல்லாதீங்க நான் சுத்தமாக இருப்போம் மற்றவர்களுடைய தவறுகளை கேட்டு கேட்டு என்னுடைய உள்ளம் அசிங்கமாகிவிடக்கூடாது கண்ணியமானவர்களே மக்களை மகித்திருக்கிறார்கள் இந்த பண்புதான் ஒரு முஸ்லிம் இடத்துல இருக்க வேண்டிய பண்பு மற்றவர்கள் அத்தனை பேரையும் சிறந்தவர்களாக கௌரவத்துடன் அவர்களை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பதுதான் உண்மையான ஒரு முஸ்லிம் பண்பு என்பதற்கு அதுதான் அடையாளமாக இருக்கிற நம்முடைய நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன ஒன்று நாங்கள் சில நடவுகளை செய்திருக்கிறோம் இரண்டாவது நம்முடைய ஒரு மோசமான பக்கம் இருக்கிறது வாழ்க்கையில எத்தனையோ தடவைகள் நாங்கள் பாவங்கள் செய்திருக்கிறோம் நாங்கள் தவறு செய்திருக்கிறோம் நாங்களுடைய நம்முடைய அசிங்கமான பக்கம் இருக்கிறது நம்முடைய குறைபாடுகள் இருக்கின்றன மக்களுக்கு அம்பலப்படுத்தி படம் போட்டு காட்டினால் நம்மை தலைவர்களாக ஏற்றுக் கொள்வதற்கு உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் நம்மை மதிப்பதற்கு உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் நமக்கு கொண்டருவதற்கு எந்த குடும்பமும் இருக்க மாட்டார்கள் நமக்கு பணிவதற்கு யாரும் தயாராக மாட்டார்கள் நம்முடைய குழந்தைகள் நம்மை மதிக்க மாட்டார்கள் அந்த பக்கங்களை மறைத்து வைத்திருக்கிறார் செய்த தீமைகள் இருக்கின்றன அந்த தீமைகளை எப்பொழுதும் ஒரு மனிதன் மறந்து விடக் கூடாது சில நன்மைகள் செய்திருக்கிறோம் அவற்றை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்க கூடாது நான் ஊருக்கு இது செய்திருக்கிறேன் நான் நாட்டுக்கு இப்படி செய்திருக்கிறேன் குடும்பத்துக்கு நான் இன்னொரு செய்திருக்கிறேன் சமூகத்துக்கு இப்படி செய்திருக்கிறேன் இந்த நலவுகளை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது பாசையிலே ஒரு பல மொழி சொல்வார்கள் நேக்கிகர் சமந்தர் மேடார் நல்ல காரியத்தை செய் பிறகு அதை கடலில் வீசிவிடு திரும்ப அதை எடுக்கக்கூடாது அதை பற்றி பேசக்கூடாது பாவங்களை எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் ஒரு சகாபித் நபி சல்லாலை செல்லபவர்கள் குத்திமதி சொன்னார்கள் ஓபிஆர் நீங்கள் வாழ்க்கையில் செய்த பாவங்களை நினைத்து நினைத்து அழுகு கொண்டே இருங்கள் என்று சொன்னார்கள் பாவங்களை மறக்கக்கூட நாம் மறுபக்கமாக இருக்கிறோம் பாவங்களை மறந்து விடுகிறோம் செய்த நலவுகளை நாங்கள் ஞாபகம் வைத்திருக்கிறோம் அது நமக்கு மறப்பதே இல்லை நேர் மாற்றமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் பாவங்களை மறந்து விடாதீர்கள் எல்லோரும் தவறு செய்திருக்கிறோம் ஒரு மனிதனிடத்தில் எப்பொழுதும் பணிவான பண்புகள் இருந்து இருக்கும் மனிதனுக்கு அல்லாஹால சில பலகீனங்களையும் தவறுகளையும் வைத்திருக்கிறது மனிதனுடைய கயிறுக்காக வேண்டித்தான் ஒரு மனிதன் தவறே செய்யவில்லை என்றால் அவனுக்கு பெருமை வந்துவிடும் தவறு செய்யும் பொழுது அவன் அவனுக்கு பணிவு வருகிறது ஆகவேதான் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் அவனை அல்லாஹு தவறு செய்யக்கூடியவனாகவே படைத்திருக்கிறான் தவறு செய்ய திறகு பாவம் கேளுங்க பணிந்துவாக பெருமை அடிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடாதீர்கள் உடலிலே பரகினத்தை வைத்திருக்கிறான் சில பொழுது மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது அவனுக்கு பெருமை வந்துவிடுகிறது எனக்கு யாரும் உதவிக்கு தேவையில்லை யாருடைய உதவியும் தேவையில்ல எனக்கு உடல்ல பலம் இருக்கிறது வலிமை இருக்கிறது ஆரோக்கியம் இருக்கிறது கையில பணம் இருக்கிறது நான் எதையும் செய்வேன் எனக்கு குடும்பமும் தேவையில்லை நண்பர்களும் தேவையில்லை என்று சொல்ல ஆரம்பித்து விடுகிறான் இப்பொழுது இவனுடைய பெருமையை அடக்குவதற்காக அல்ல ஒரு நோயை அனுப்புகிறான் படுக்கையிலே படுக்கிறான் சில நாட்கள் கலிகின்றன உடம்பில் விலகினம் வந்து விடுகிறது எழும்ப முடியல நடக்க முடியல பேசிக்கொள்ள முடியல இப்பொழுது அவனுக்கு பணிவு வருகிறது வாழ்நாளில் ஒதுக்கி வைத்தவர்கள் எல்லாம் அவனுக்கு இப்பொழுது தேவைப்படுகிறார்கள் அவன் விரும்புகிறான் மருமகனும் வந்தால் நல்லவே மச்சான் பேசி எவ்வளவு காலமாகுது ஏன் நான் அப்படி அவருக்கு சொன்னேன் சொல்ல பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்ல ஆரம்பித்து விடுகிறான் அவரிடத்துல தாத்தாவுக்கிட்ட சொல்லுங்க நான் சொன்னதை மன்னிச்சு கொள்ள சொல்லி ஒரு தடவை வந்து பார்க்க சொல்லுங்களேன் நோய் வந்து விலகின பண்ணிவிடும் பொழுது அவன் பணியை ஆரம்பித்து விடுகிறான் இந்த உறவை ஆரம்பத்தில் இருந்து கொண்டு வந்திருந்தால் நமக்கு என்ன குறை நோய் வந்ததற்கு பின்னால் கட்டிடப்படுத்துவதற்கு பின்னால் யார் யாரெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறார்களோ அவர்களுடைய உறவையும் அன்பையும் நாங்கள் ஏற்கனவே ஏன் பாதுகாத்துக் கொள்வதில்லை தான் புத்திசாலிகள் சிலர் நினைக்கிறார்கள் நம்மளை பார்த்தால் நாலு பேர் பயந்து நிற்க வேணும் ஒரு வகையான இப்படியான குடும்பத்தில் நான் போனால் எல்லாரும் பயந்து நிற்க வேண்டும் எனக்கு கீழே இருக்கிறவர்கள் என்னை கண்டால் பயந்து போக வேண்டும் யாரையும் நெருக்கக்கூடாது ஒரு அடி தூரத்தில் வைக்க வேண்டும் என்று சிலர் சொல்கிறார்கள் கண்ணியமானவர்களை வைத்துக் பரவாயில்லை இதுல நமக்கு என்ன கௌரவம் கிடைக்கப் போகிறது நம்மை பார்த்து எத்தனையோ மிருகங்கள் பயந்து ஓடவில்லையா அதனால் நமக்கு ஏதாவது கண்ணியமாக கிடைக்கிறது இப்படியே நாம் இருந்து கொண்டிருந்தால் நம்மை பார்த்து மக்கள் பயப்பட வேணும் எல்லாரையும் தூரத்திலே வைத்துக் கொள்வோம் என்று நாங்கள் தூரத்திலே வைத்தால் ஜனாதா கட்டில் அக்கிருக்கும் அந்த மனிதர்கள் வந்து தூரத்தில் இருந்தே பார்த்து விட்டு போய்விடுவார்கள் நமக்காக ஒரு துள்ளி கண்ணீர் வடிப்பதற்கு ஒரு ஆள் குடும்பத்திலும் இருக்க மாட்டார்கள் நினைக்கிறோமோ யாரு எங்களை கண்டுமென்று நினைக்கிறோமோ மறந்து விடக் கூடாது நாளைக்கு நமக்காக கண்ணீர் வடிக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் நம்முடைய நலவை நாளை பேசக்கூடியவர்கள் கண்ணியமானவர்களே பயம் மனிதர் ஒரு பெண் வருகிறார் வரும் பொழுது நடுக்கம் பிடிக்கப்படுகிற பயத்தின் இவ்வளவு பெரிய ஒரு தலைவருக்கு முன்னால் நான் போகிறேனே என்று நடுங்கி நடுங்கி வருகிறார் அந்த பெண் நபிஹி சல்லு வாழகி வசலம் அவர்கள் சொன்னார்கள் பெண்ணே நடுங்காது நான் யார் என்றால் காய்ந்த ரொட் காந்த இறைச்சிகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்கு பிறந்த மகன் தான் நான் அதாவது ஒரு ஏழை பெண்ணுடைய மகன் தான் நான் நீங்க பயப்படுறது மாதிரி பெரிய ஒரு ஆள் இல்லை நான் கண்ணியமானவர்களே எவ்வளவு பணிந்து நடக்கிறார்கள் இந்த பணிவுதான் நமக்கு தேவை மக்கள் எங்களை பயப்படுகிறார்கள் பார்த்து பயப்படுகிறார்கள் என்பது நமக்கு பெரிய விஷயம் அல்ல நமக்கு அது கௌரவம் அல்ல மக்களுடைய அன்பு தான் பெருகே மக்கள் எங்களை நேசிக்கிறார்களா அல்லாவின் தூதர் வசல்லம் அவர்கள் மனிதர்களுடைய அன்பை அல்லாவிடத்திலே கேட்டிருக்கிறார்கள் நினைக்கிறார்கள் யாரும் எங்களை விரும்பட்டும் வெறுக்கட்டும் எங்களுக்கு பரவாயில்லை நான் என்னுடைய பாதையில தான் போவேன் கண்ணியமானவர்கள் இது நிலையானது அல்லாவின் தூதர் சல்லாஹ் வளை வசல்லம் அல்லாவிடத்திலே மக்களுடைய அன்பை கேட்கிறார்கள் மக்களுடைய குப்பை கேட்கிறார்கள் மக்கள் என்னை நேசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் மக்களுடைய நேசம்தான் கருத்து நம்மை பார்த்தவர்கள் பயப்படுகிறார்கள் என்பதல்ல கண்ணியமானவர்களே வாழ்க்கையில் முயற்சிகள் செய்து பயிற்சிகள் செய்து வணிவை ஏற்படுத்திக் இந்த நோய் பெருமை என்ற இந்த நோய் மிக பயங்கரமான ஒரு நோயாக இருக்கிறது அந்த நோய் வந்துவிட்டால் ஒரு மனிதரை அது நரக நக நரகம் சேர்க்காமல் விடுவதில்லை பயிற்சிகள் செய்வோம் என்ன பயிற்சிகள் மிக அழகான பயிற்சிகளை நமக்கு காட்டி தந்திருக்கிறார் அவர்கள் சொல்கிறார்கள் முதலாவது நீங்கள் அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் அப்படி சொன்னால் உங்களுடைய உள்ளத்திலே பெருமை இல்லை என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது மற்றவர்கள் எனக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது நாங்களே ஒரு முஸ்லிமை கண்டால் முன்பிக் கொண்டு சலாம் சொல்லிவிடுவோம் சாதாரண மனிதர்கள் சமூகத்தில் எப்பொழுதும் இருப்பார்கள் அவர்களுடன் சேர்ந்து உட்காருவோம் முகமலர்ச்சியுடன் பெருமை இல்லாமல் போய் வாழ்க்கையிலே பணிவு உண்டாகும் அந்த பணிவை நாங்கள் அதன் மூலமாக உண்டாக்கி கண்ணியமானவர்களே எது அத்தியாவசியமான தேவைகளாக மனித தேவைகளாக இருக்கின்றனவோ அவற்றை செய்வதில் வெட்கம் கொள்ளக்கூடாது செய்யுதுனா அபு ஹுரா அவர்கள் ஒரு நாள் கவர்னராக இருக்கிறார்கள் அப்பொழுது அவர்களுடைய நான் ஒரு கவர்னராக அமீராக இருக்கிறேன் எனக்கு எல்லாரும் கட்டுப்படுகிறார்கள் என்ற எண்ணம் வருகிறது நேராக பஜாருக்கு போனார்கள் விறகு வீட்டுக்கு தேவையான விறகுகளை வாங்கி தலையிலே வைத்துக் கொண்டு நடந்து வருகிறார்கள் பிறகு யோசிக்கிறார்கள் மக்கள் கண்டுகொள்ளாமல் இருந்து விடுகிறார்களோ என்று நினைத்து அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய நாட்டு கவர் போகிறார் நாட்டு கவர்னர் போகிறார் பாருங்கள் என்று சொல்லி சொல்லி நடக்கிறார்கள் எதற்காக பணிவை உண்டாக்கி வேண்டும் உள்ளத்திலே வந்த அந்த நோயை இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக செய்து நாள் அலியுனாவியல்லவர்கள் ஒரு நாள் பஜாருக்கு போய் வீட்டுக்கு தேவையான மரக்கறிகளை வாங்கி கூடைகளை போட்டு தூக்கி கொண்டு வருகிறார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதர் ஓடி வந்து அமீரன் அவர்களே நீங்கள் சாமான தூக்குகிறீர்களா யாருங்கள் நான் இதை தூக்கி கொண்டு வருகிறேன் என்று சொன்ன நேரத்திலே அலியும் நாவிய சாரின் சொன்னார்கள் இது என்னுடைய வீட்டுக்கு தேவையான சாப்பாட்டு பொருட்கள் வீட்டார்களுக்கு தேவையான சாப்பாட்டு பொருட்களை கொண்டு செல்வதற்கு மிக தகுதியானவன் அந்த வீட்டு தலைவன்தான் நான் என்னுடைய வீட்டுக்கு தலைவனாக இருக்கிறேன் விடுங்கள் நானே கொண்டு போகிறேன் என்று சொல்கிறார்கள் கண்ணியமானவர்களே இன்று நம்ம எத்தனையோ பேர்கள் வீட்டுக்கு தேவையான சாமான்களை வதாறுக்கு போய் வாங்கி அதை கையிலே சுமந்து வருவதற்கும் வெட்கப்படுகிறார்கள் எதற்காக இந்த வெட்கம் வருகிறது என்பது நமக்கு தெரியவில்லை நல்ல நல்ல வாகனங்களிலே பின்னால் உட்கார்ந்து போவதற்கும் நம்முடைய சகோதரர்கள் வைக்கப்படுகிறார்கள் அவரோ அந்தஸ்து முத்தி விட்டது அவரோ பெரிய அந்தஸ்து வந்துவிட்டது அன்பு நவியாலை உலகத்திலே எத்தனையோ நல்ல நல்ல குதிரைகள் ஒட்டகங்கள் இருக்கத்தக்க அவர்கள் கழுதையிலே பயணம் செய்திருக்கிறார்கள் கழுதையிலே பயணம் செய்திருக்கிறார்கள் மக்கள் உட்கார்ந்து என்றான் உங்களுடைய கழுதையில் இருந்து வரக்கூடிய துர்நாற்றம் என்னால் பொறுக்க முடியவில்லை என்று சொன்னான் ப்படி இருந்தும் அவர்கள் கலவையிலேயே பயணம் செய்திருக்கிறார்கள் என்றால் கண்ணியமானவர்களே எப்படி அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தும் நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பெருமைகளை வெளியே எடுத்து விடுவோம் பணிவை உண்டாக்கி கொள்வோம் நம்மை போல நம்மை விட சிறந்த பெரும் பெரும் செல்வந்தர்களாக அழகானவர்களாக பலசாரிகளாக இருந்த கோடான கோடி மனிதர்களை இந்த பூமி கண்டிருக்கிறது இந்த தூருக்கு மேல எத்தனையோ கோடிக்கணக்கானவர்கள் இருந்து இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இப்பொழுது எங்கே சென்று விட்டார்கள் கண்ணை மூடினால் மாலையாவதற்கு முன்னால கொண்டு போய் கபருக்குள்ள வைத்து விடுவார்கள் இதற்கு பின்னால் நமக்கு எது இருக்க போகிறது நம்மைப் பற்றி யாரு சொல்ல போகிறார்கள் இதற்குள்ள எத்தனை பேரை நாங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறோம் எத்தனை பேரை நாங்கள் தூரமாக்கி வைத்திருக்கிறோம் எல்லாரையும் கௌரவமான கண்களை கொண்டு பார்ப்போம் அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளை கொண்டு நம்மை கண்ணியப்படுத்துவானாக